இதுவரைக்கும் இதங்கிற சப்தத்துக்கு விளக்கம் பார்த்துருக்கோம் இவைகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு பிறகு ஏகம் ஏவம் அத்விதீயங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தாச்சு சதேவ சோமிய இதமக்கிற ஆஷித் ஏகம் ஏவ ஏகம்னா ஒன்று ஸ்வகத பேதம் இல்லை ஏவம்னா அது மட்டும் இருக்கிறது சஜாதீய பேதம் இல்லை அத்விதீயம்னா இரண்டற்றது அதற்கு இரண்டாவதாக வேறு ஒரு பொருள் இல்லை விஜாதீய பேதம் இல்லை அந்த பிரம்மன் மூன்று பேதங்களும் அற்றது என்ன சொல்கிறான் அந்த பிரம்மன் இருக்கிறது அதிலிருந்தே எல்லாம் வந்துச்சு நாம் சொல்கிறோம் சூன்யவாதி இல்லாமைன்னு ஒன்று இருந்துச்சு அந்த இல்லாமைன்னு சொல்லும்போது இருந்ததுன்னு வருது இல்லாமை என்று ஒன்று இருந்தது அதிலிருந்து எல்லாம் தோன்றியது அந்த இல்லாமைக்கு ஒரு லட்சணம் வேற சொல்கிறான் அதுவும் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுங்கிறான் இல்லாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு லட்சணர ஏகம் ஏவம் அத்விதீயம் இது உபனிஷத் மந்திரத்திலே வருது அதை நிதாகரணம் பண்ணி கண்டனம் பண்ணுறார் சூன்யவாகத்தை அது இருபத்தி ஏழுலருந்து வருது இருபத்தி ஏழாம் சுலோகம் படிக்கலாம் வெக்வலானி ததாசியம் அகண்டைகரம் சுத்தம் நச்சாரா பிபேத் மக்னியாப் விவலான தாசிய அகண்டைகம் சுத்த நிஸ்பிரச்சாராத்ய இங்கு சூன்யவாதிகளை நிந்தனை செய்கின்றார் கண்டனம் செய்கின்றார் அந்த நிந்தனை எதற்காக செய்கின்றார் எப்படி நிந்தனை செய்கின்றார் என்ற கருத்தை பார்க்க போகிறோம் பிறகு அந்த சூன்யவாதி எப்படிப்பட்ட மனநிலையுடன் இருக்கின்றான் என்ற கருத்தும் சொல்லப்படுது சூன்யவாதியை நிந்திக்கிறார் அதுக்கு என்ன காரணம் எப்படிப்பட்ட நிந்தனை அந்த சூன்யவாதி எந்த மனநிலையுடன் இருக்கின்றான் என்ற கருத்தும் இங்கே சொல்லப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த மதத்தில் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் சொல்லி மூணு பிரிவு சொல்கிறோம் பிறகு நிறையா இருக்குது சைவ சைவ சித்தாந்தம் நிறையா இருக்குது இதுக்குள்ளேயே ஒரு கண்டனம் பண்ணுறதெல்லாம் உண்டு சிலதெல்லாம் சில குறை சொல்கிறதெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அத்வைதிகள் வந்து மற்ற எதையும் புறக்கணிக்கிறது இல்லை அது எந்த மதமாக இருந்தும் புறக்கணிக்கிறது இல்லை அதை ஒரு படியாக சொல்லுவான் ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக சொல்லுவோம் இது ஒரு படி துவைதம் ஒரு படி விசிஷ்ட அத்வைதம் ஒரு படி அத்வைதம் ஃபைனல்னு சொல்லுவோம் மற்ற மதவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அத்வைத ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த அத்வைத மதத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க கண்டனம் பண்ணுவாங்க சில பேர் கடுமையான வார்த்தைகளை திட்டுறது கூட உண்டு இந்த மதுக்குள்ளேயே அத்வைத மதத்திலையும் இப்போ சூன்யவாதியை கண்டனம் பண்ணுறார் திட்டார் அப்போ இது தேவையா நீங்களும் அந்த வேலைக்கு தானே பண்ணுறீங்க அத்வைதத்தில் எல்லாம் பிரம்மன் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் எதுக்கு போய் திட்டணும் அவங்கள ஏன் தோ நி நிந்தன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அத்வைதல் நிந்தன பண்ணுறீங்களே அப்படின்னா இந்த மீமாசை அதாவது இந்த வேதாந்த விசாரத்தில் ஸ்துதி பண்ணுற சிலது உண்டு கரண்டாக கரண்ட் ஆஃப் ஆகி வருது கேட்குதா சத்தம் கேட்குதா நான் பேசுகிற கே அதாவது ஸ்துதி பண்ணுறது இருக்குது நிந்தனை பண்ணுறது இருக்குது இதுக்கு பேர் அர்த்தவாதம்னு பேர் ஸ்துதி பண்ணுறதுன்னா புகழ்றது எதுக்கு புகழறோம் எதுக்கு இகழ்கிறோம்னு அதாவது புரிஞ்சுக்கிறணும் ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்னா அதை பற்றி புகழ்ந்தோம்னா உள்ளே போக மனசு வரும் இப்போ சொர்க்கத்துக்கு ஒருத்தர் யாகம் பண்ண சொல்கிறான் எதுக்கு சொர்க்கம் அந்த யாகம் எதுக்குன்னு ஒருத்தன் கேட்குறான் அப்போ சொர்க்கத்தை பற்றி புகழது அங்கே எப்படி இருக்கலாம் இவ்வளோ சஜ் இருக்கலாம் உங்களுக்கு அங்கே போ நோய் வராது அது வராது சொர்க்க லோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் புகழ்ந்த உடனே என்ன ஆகும் அவனுக்கு அந்த யாகம் பண்ணுறதுக்கு பிரவிறத்தி உள்ளே நுழைறதுக்கு என்ன வரும் வேதானந்தத்துக்கு வந்த உடனே உலக சுகத்தெல்லாம் கண்டனம் பண்ணுவாங்க சொர்க்கத்தையும் கண்டனம் நிகழ்வாங்க சொர்க்குலோகம் அனித்தியம் அப்படிம்பாங்க அப்போ அது எதுக்கு அதுலேருந்து விளையுவா நீ ஞானத்துக்கு வா அதிலிருந்து விளையிறதுக்காக கண்டனம் பண்ணுற அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அப்போ உள்ளே நுழைகிறதுக்கு ஸ்துதி விளையிறதுக்கு கண்டனம் இது பார்த்திங்கன்னா இந்த உடம்பை பற்றி இந்த உடம்புனுடைய சுகத்துக்காக உடலினுடைய உடலை பாதுகாக்கிறதுலே இருந்தால் உடலை பற்றி அவ்வளவு மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலையும் அவ்வளோ இகழ்வார் பிறவர் இடத்துல ஊனு உடம்பு ஆலயம்ங்கிறார் இந்த உடம்பை பாதுகாக்கும்போது பாதுகாத்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் போது ஊனுடம்பு ஆலயம் இந்த உடம்புலேயே நீ ஊறி போயிருந்தேன்னா மலம் சோரும் ஒன்பது வாயிற்குடிலைங்கிறாரு அங்கே இகழ்கிறாரு இங்கே புகழ்கிறார் எந்த இடத்துல எதற்காக புகழ்கிறோம் எதற்காக இகழ்கிறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறங்க சும்மா ஒரு பொழுதுபோல் ரெண்டு வாரத்தை அவனை திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படி திட்டுறதில்ல சில பேர் பொழுதுபோலன்னு வச்சுங்க யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு சுபாவமாக இருக்குது அப்படி கிடையாது இந்த சூன்யவாதத்தை பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தா அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மை மாதிரி நம்ப தோணும் கரெக்டாக தானே இருக்குன்னு தோணும் அப்போ உள்ளே போயிடக்கூடாது அதுக்குள்ளே அப்போ அதில் குறைய சொல்லி அதை கண்டனம் பண்ணாதான் அதுக்குள்ளே நீங்கள் போக மாட்டிங்க அதுக்காக சூன்யவாதத்தை கண்டனம் பண்ணுறாரு நீங்கள் ஒரு இளம் வயசில் சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ஆன்மீகத்திலே நுழையாத ஒருத்தன் கிட்ட வந்து நாஸ்தியம் பேசுங்க அதுதான் கரெக்டுன்னு அப்படியே தோணும் நூற்றுக்கு நூறு நாஸ்திகம் தான் உண்மைன்னு தோணும் அந்த வானம் அப்படி தான் இருக்கும் அப்போ அதில் இருக்க குறைய சுட்டி காட்டுனாட்டே குள்ளே போக மாட்டேன் அப்படி தானே இருக்குது நாடே ஏன் அப்படி இருக்குது யோசிக்காமல் அவன் சொன்ன அலங்கார வார்த்தைகளில் மூழ்கி போய் உள்ளே போயிட்டான் நாஸ்தியவாதத்துக்குள்ளே இன்னைக்கு நாடே சீரழிஞ்சது காரணமே அதுதான் அந்த அலங்கார வார்த்தைகளுக்குள்ளே உள்ளே போயாச்சு எல்லாம் அந்த அலங்கார வார்த்தைகள் பொய்யுங்கிறத கண்டனம் பண்ணி அதை புரிஞ்சிருந்தா போக மாட்டான் அது மாதிரி இங்கே சூன்யவாதி ஒன்றுமே அவனுக்கு கடவுளும் கிடையாது உலகமும் கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க அது பார்த்த சில நேரங்களில் அது கரெக்ட் மாதிரி அவன் சில லாஜிக்கெல்லாம் சொல்லுவான் லாஜிக்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா கரெக்டாக தோணும் கடவுள் இல்லைங்கிறதுக்கு எத்தனை லாஜிக் சொல்கிறாங்க கரெக்டாக தோணும் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்கிறதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ அதை நம்பி என்ன பண்ணி உள்ளே போயிடுவோம் அதுக்காக என்ன பண்ணுறாருனா அங்கே கண்டனம் பண்ணுறாரு நம்ம சாஸ்திரத்தில் ரெண்டு உதாரணம் சொல்லுங்கள் இந்த கயிறு பாம்பு சொல்லுவோம் சிப்பி வெள்ளி சொல்லுவோம் கயிறு பாம்பு எதுக்குன்னு சொன்னிங்கன்னா பாம்புன்னு சொல்லி விலகி பயந்து போயிருக்கோம் விலகியிருக்கோம் அதை பிரவிற்த்தி அது கயிறு பாம்பு அல்ல கயிறுன்னு சொன்னோன்னா அப்போ பக்கத்தில் போவோம் இந்த உலகம் இது பிரம்மன் சொல்லும்போது உள்ளே போவோம் இது மாறாதது அழியாததுன்னு சொல்லி அந்த பயம் இல்லாமல் இந்த சிப்பி வெள்ளி இருக்கு பாருங்க கடல் கரையில் சிப்பி வந்து வெள்ளி மாதிரி தெரியும் இப்போ என்ன பண்ணுவான் பிரவிறத்தி உள்ளே போவான் வெள்ளின்னு நினச்சிட்டு அது வெள்ளி கிடையாதுப்ப அது வெறும் சிப்பின்னு சொல்லுவோம் நாங்கள் அப்போ அதில் வந்து விலகி வந்துடுவோம் ஒன்று பிரவருத்தி இன்னொன்று நிவிற்த்தி பிரவருத்தி புகழும் பொழுது உள்ளே பிரம்மன் அழியாதது அனைத்து துயரங்களையும் போக்குவது அப்படின்னு பிரம்மனை பற்றி சொல்லும்பொழுது அதை பிரம்மனை பற்றி அறிய உள்ளே போவோம் இப்போ சொர்க்கம் அனித்தியம் உலக சுகம் அனித்தியம் எல்லாமே அனித்தியம்னு சொல்லும்போது அதுலேருந்து விலகி வருவோம் அதை கண்டனம் பண்ணுவோம் இப்படி சூன்யவாதத்தை இங்கே என்ன பண்ணுறாருனா கண்டனம் பண்ணுறாரு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மேலோட்டமாக பார்த்தா சூன்யவாதம் சரின்னுதேன்னு தோணும் அவங்களும் நல்லா புத்திபூர்வமாக சிந்திக்கிறாங்க அதனால் அவர் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறார் இந்த ஷனிகவாதம்னு பௌத்த மதத்தில் ஒரு மதம் இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்தில் பொருள்களே கிடையாது எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது எண்ணங்கள்னு இப்படி தெரியுதே ஒழிய உண்மையிலே பொருள் இல்லை அப்படின்பாங்க அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவாங்க எப்படி லாஜிக்னால் இப்போ ஒரு பத்து நகை இருக்குது தோடு மூக்குத்தி செயின் கம்மல் வளையல் எல்லாம் பத்து நகை இருக்குது பத்து விதமான எண்ணங்கள் எனக்கு வந்துருச்சு பத்து விதமான எண்ணங்கள் வந்திருக்கு எனக்கு அவன் என்ன சொல்கிறான் உண்மையிலே பத்து பொருள் இருக்கா ஒரு பொருள் இருக்கான்னு கேட்குறான் பத்து நகை வச்சுருக்கேன் பத்து எண்ணம் எனக்கு வந்திருக்கு பத்து நகை இருக்கா பத்து பொருள் இருக்கா ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால் அங்கே ஒரு பொருள் தான் இருக்குது என்ன பொருள் இருக்குது தங்கம் ஒன்றுதான் இருக்குது அப்போ மிச்சம் ஒம்பது எண்ணத்துக்கும் பொருளே இல்லை ஆனால் பொருள் இருக்குதான் நினைக்கிறேன் அப்போ எண்ணம்தான் இருக்குது பொருள் உண்மையிலே இல்லைன்னா ஒரு லாஜிக் நிறுவனம் பண்ணுவான் பார்த்தா கேட்க நல்லாத்தையும் தோணும் இன்னும் சூன்யவாதி என்ன எண்ணமும் பொய்கின்றுவான் எண்ணமும் இல்லவே இல்லை ஒன்றுமே இல்லை இது சூன்யவாதம் வெளியே மேலோட்டம் பார்த்தா அவர் சரி மாதிரி தோணும் அதனால் என்ன பண்ணுறாருனா இதை கண்டனம் பண்ணுறார் இந்த அரசியல்வாதிகள்லாம் புகழ்வாங்க காரியாகிறதுக்கு பிஸ்னஸ்மேன் அப்படி தான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு பிஸ்னஸ் மேன் புகழ்வார் ஏன்னா அவரனால இவருக்கு ஒரு காரியாகும் ஒரு அரசியல் தலைவர் இருந்தார் முன்னாடி இங்கே முதலமைச்சராக இருந்தவர் வேறெல்லாம் சொல்ல வேணாம் அவர் வந்து கட்சியில் கீழே வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு தன்னை கீழே இருக்க தலைவர்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு மோதரம் போட்டாரான் மேடையில் இவர் நல்லா கட்சி வேலையெல்லாம் பார்த்து செய்க்கி வச்சுட்டாருன்னு சொல்லி மோதரம் போட்டாரான் உடனே மற்றவங்களுக்குலாம் ஒரு கஷ்டம் என்னடா அவருக்கு மட்டும் மோதரம் போட்டிருக்காரு நம்ம நம்ம அதை விட வேலை பார்த்தோமே நம்மளுக்கு ஒரு மோதரம் போடலையேன்னு சொல்லி கீழே என்ன தலைவரே அவரை விட நாங்கள் தான் வேலை பார்த்தோம் எங்களுக்கு மோதரம் போடலை அவருக்கு மட்டும் ஏன் போட்டிங்கன்னு கேட்டாரான் அவன் வாங்கி கொடுத்து போட சொன்னேன் போட்டேன் நீயும் வாங்கி கொடுத்து தான் போட்டிருப்பேன் புகழ் பாருங்கள் எல்லோரும் முன்னாடி புகழ்ந்தால் அப்படின்னு மேலே மதிப்பு வந்துடும் ஒரு தலைவரே போகணு அதுக்காக இவரே வாங்கி கொடுத்து போட சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் அரசியல் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் கலைஞர் பண்ணாரா அப்படி அண்ணாத்தூர்ட்ட பண்ணார்னு சொல்லுவாங்க அப்படி அது மாதிரி இந்த புகழுங்கிறது எப்படின்னா நம்மளை வந்து இப்போ எழுதிட்டு போயிரும் உண்மையான புகழ்ச்சினா நம்மளை பிரவிறத்திக்கும் போலியான புகழ்ச்சி பிரவிறுத்தியில் கொண்டு போய் கீழே தள்ளிரும் சில இகழ்ச்சி சில நிந்தனைகள் வந்து நம்ம அதில் இருந்து ஒதுங்கி வர்றதுக்கு பயன்படும் இங்கே சூன்யவாதத்தில் நம்ம ஒதுங்கிறதுக்காக இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறார் எப்படிப்பட்ட நிந்தனைன்னு சொல்கிறாருன்னா அவர்கள் புத்தியில் தெளிவில் தெளிவற்று இருப்பார்கள்ங்கிறார் புத்தியில்லே முட்டாளுங்கிறார் புத்தியில் தெளிவின்மைங்கிறார் முட்டாளு சொல்லாமல் புத்தியில் தெளிவில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறார் அதாவது இந்த தர்க்கம்னு ஒன்று இருக்குது தர்க்கவாதம்னு சொல்லுவோம் அந்த தர்க்கவாதத்தை எந்த புத்தியை தீட்டுறதுக்கு பயன்படுத்தணும் புத்தியை கூர்மையாக்குறதுக்கு அதுக்குள்ளே போய் புத்தியை முழுசாக மூழ்கிறவும் கூடாதும்பாங்க இப்போ ஒரு கத்தி இருக்குது கத்தியை வந்து கல்லில் தீட்டினா பதமாகும் தீட்டுறதுக்கு கல் பயன்படுது கல்லு தானே கத்தியை தீட்டி கொடுத்துச்சுன்னு கல்லவே வெட்டி பார்த்தா என்னாகும் கத்தி மலங்கி போகும் தர்க்கம்ங்கிறது சாஸ்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு துணையாக புத்தியை தீட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் தர்க்கத்துக்குள்ளே புத்தியை அவங்க சூன்யவாதி உள்ளே போட்டுறான் முழுச்சா அதுதான் சாஸ்திரத்தை தூக்கி போட்டுறது அப்போ என்னாகும் அதுவே புத்தியை மலுங்கடிச்சிருதுங்கிறார் அதனால் புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா உதாரணம் சொல்கிறார் இந்திரியங்களை இப்போ நான் இங்கேருந்து கண்ணில் பார்க்குறேன் காதில் கேட்குறேன் தெளிவாக இருக்குது நான் தண்ணி வெயில் ரொம்ப இருக்குது கோடை காலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் தண்ணிக்குள்ளே உட்காந்து கேட்கலாம்னு கண்ணிக்குள்ளே முஞ்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கலாம்னா காதில் விழுவுமா இல்லை அங்கே போய் ஏதோ பிளாஸ்டிக் பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணி உள்ளே கூட உட்காந்து படிக்கிறேன்னா தெளிவாக தெரியுமா தண்ணிக்குள்ள மூழ்கியவன் எப்படி இந்திரியங்களை பயன்படுத்தினா தெளிவில்லாமல் இருக்குமோ அப்படி இவனுடைய புத்தி தெளிவில்லாமல் போயிடுச்சுன்னு நிந்தனை பண்ணுறார் யார் சூன்யவாதி அதனால் அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிற வேணாம் அப்படிங்கிறார் அதாவது எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும் சாஸ்திரத்தை துணையாக வச்சுக்கிட்டு பயன்படுத்தணும் ஏன் வெறும் தர்க்கத்தை பயன்படுத்தினான் வெறும் தர்க்கம் பயன்படாது அதில் ஏற்கனவே ஒரு லாஜிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அதாவது சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து இருபது அடி கிணத்தை தாண்ட முடியும் இருபது அடி கிணத்தை தாண்டி இருபது அடி தூரம் தாண்ட சக்தி இருக்குது ஒருத்தருக்கு அப்போ இருபது அடி அகலத்தில் ஒரு கிணறு இருக்குது ஒரே தகளை தவி தாண்டி போயிடுவார் பத்தடி தான் இவர் தாண்ட சக்தி இருக்குது நீ பத்தடி தாண்ட பாதி கிணற தாண்டிடுவப்பா அப்படின்னு சொல்லி தாண்ட சொன்னால் பிற ஒரு பத்தடி தாண்டிக்கலாம்னு சொல்ல முடியுமா லாஜிக் படி ஒருத்தருக்கு இருபது அடி தாண்ட சக்தி இருக்குது லாஜிக்காக பார்ப்போம் தர்க்கப்படி அப்போ இருபது அடி அகலத்தில் ஒரு கிணறுஞ்சுன்னு என்ன பண்ணலாம் நீ தாண்டிப்பான்னு சொல்லிடலாம் இன்னொருத்தருக்கு பத்தடியாக தாண்ட முடியும் அப்போ என்ன பண்ணுறா நீ முதல்ல ஒரு பத்தடியை தாண்டி கிணத்துல பிறகு ஒரு பத்தடி ரெண்டாவது தாண்டிக்கிறலாம்ல என்ன ஆகுமேன் லாஜிக் படி கரெக்டு பத்தடி தாண்டாலே உள்ளே போயிடுவான் பிற என்கிட்ட தாண்டறதாவே இன்னொரு லாஜிக் சொல்லுவோம்ல அதாவது ரெண்டு கதவு திறந்திருந்தால் முழு வலி அதாவது ரெண்டு கதவு மூடி இருந்தால் முழு மூடி இருக்கும் ஒரு க அது இன்னொன்று எப்படி சொல்ல மாட்டாங்க ரெண்டு கதவு திறந்திருந்தா முழு வழி திறந்திருக்கும் ரெண்டு கதவு மூடி இருந்தா ரெண்டு கதவு மூடி இருந்தா முழு வழி மூடியிருக்கும் ஒரு கதவு திறந்திருந்தா பாதி வழி மூடியிருக்கும் ஒரு கதவு மூடியிருந்தா ஒரு வீட்டுக்கு ரெண்டு கதவு இருக்கு ஒரு கதவு மூடியிருந்தா பாதி வழி திறந்திருக்கும் ரெண்டு கதவும் மூடியிருந்தா முழு வழி திறந்திருக்கும் சொல்லணும் சரியா வருமா புரியுதா அந்த லாஜிக்க லாஜிக் வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறோம் இருக்குது இவங்க சர்க்கவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி புத்தியை மட்டும் யோசிக்கிறது சாஸ்திரத்தை வச்சுட்டு யோசிக்காதனால அவங்களுடைய புத்தி வந்து மழுங்கி போயிருக்கு அப்படிங்கிறார் பிறகு அவங்க மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க இதே பிரம்மத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அகண்டம் ஏகம் அத்வி அத்வைதம்ங்கிற இதை சொல்கிறாங்க அதுவும் பிளவுபடாமல் ஏகமாக இருக்குது ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க சூன்யத்தை ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரம்மத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்கிறார் பிரம்மத்தை புரிந்து அவர்கள் பயத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறார் உண்மையிலேயே பயம் யாருக்கு தெரியுமா இந்த பிரம்மனை புரிந்த ஒருவருக்கு மட்டும்தான் பயங்கிறது இருக்காது கடவுள்கிட்ட எல்லோரும் பயம் இருக்குது சாதாரணமாக கடவுள் நினைக்கிறேன் வச்சுங்க அவர் தண்டிச்சுருவார் நல்லது தான் அந்த பயம் தப்பு கிடையாது நம்ம தப்பு பண்ணிணா தண்டிப்பாருங்கிற பயம் உண்மையிலே நல்ல பயம்தான் அத்வைதிக்கு எந்த பயம் இல்லை அப்போ அவர் தப்பு பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அத்வைதிக்கு எந்த பயம் இல்லைன்னா அப்போ அவர் பாட்டே தப்பு பண்ணிக்கிறவாரா அப்படி இல்லை அவர் பண்ணாமல் இருந்ததுனால பிள்ளையை வந்திருக்கார் அவர் கடவுளை கண்டும் பயம் இல்லை நம்ம ஒரு ஏற்கனவே உதாரணமெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த காளி கோயிலில் ஒரு அத்வை இது போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் சுடுகாட்டில் காளி கோயிலில் சுடுகாட்டில் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காளி வரும் காட்சி கொடுக்கும் கோரமாக பார்த்தோன்னு இவர் பாட்டுக்காக பார்த்துக்கிட்டு இருப்பார் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார் உடனே காளி என்ன சொல்லணும் நீ என்ன என்னுடைய இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் இங்கே நடனம் மாடணும்னு பார்ப்பேன் நீ யாருன்னு நான் காளி நீ யாராக போ நான் எதுக்கு இங்கே உட்காருறது இங்கே தியானம் பண்ணுறது அப்படிம்போ இது நான் நடனம் மாடுற இடம் இதே காலிங்கிற அந்த அண்டசாராசி உனக்கு உனக்கு நடமாட இடம் இல்லை எங்கேயாவது நடனமாட அப்படிங்கிறாரா இல்லை நான் இங்கே எந்திரிக்க மாட்டிடுறார் அவர் அந்த போல்ட்டாக காலியே பார்த்து பேசுகிறார் அப்போ நீ இவ்வளவு தைரியமாக இருக்கே உனக்கு ஏதாவது வரங்கலன்னு அவர் எனக்கெல்லாம் நீ ஒன்று வரங்குற முழுக்கணும் வேலையை பார்த்துட்டு போங்குறார் காலியை பார்த்து இல்லை எனக்கு எதாது கேட்டுதே ஆகணும் இந்த காலில் ஒரு கட்டி இருக்குது எந்த காலுக்கு மாற்றி விடு அப்படிங்கிறார் அது வந்து இந்த காலில்தான் வரணும்கிறது விதி அப்படிங்குறது காளி இதவே மாத்தமில்ல நீ ஏன்னா காளி அணிப்போ அப்படிங்கிறார் அதான் அந்த கடவுளுங்கிற ரூபத்தை பார்த்து கூட அவர் பயம் கிடையாது அத்வைதிகளுக்கு இவனுக்கு என்னென்னா நம்மளை பார்த்து பயங்கிறார் அத்வைதத்தை பார்த்தாலே பயங்கிறார் உண்மையிலே பயம் எங்கே இருக்குது தெரியுமா இருமையிலேயே பயம் இருக்குது போன விஸ்வரூப தரிசன யோகத்தில் ஒன்று பார்த்தான் அர்ஜுனன் பயன்தான் அந்த ரூபத்தை பார்த்து எதுக்கு பயன்தான் அது வேற நான் வேறே என்னால் நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் தனியாக இருக்கிறதே பயமுங்குறோம் அப்படி தான் நினைக்கிறோம் உண்மையிலே சாஸ்திரம் என்ன சொல்லு தெரியுமா தனிமைதே அவயம் அத்வைதந்தே அவயங்குது ஏன் பயப்படுறோம்னா தனிமையில் பயம் கிடையாது இனியொன்று வந்து நம்மளை ஏதாவது தொந்தரவு பண்ணிடுமோன்னு பயப்படுறோம் அதுக்காக ஒரு ஆள் துணைக்கு வச்சுக்கிறோம் யாராவது வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிருமோன்னுதே பயமே ஓடிய தனியாக யாரும் வரமாட்டாங்க எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு பயமே வராது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உரமே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க காலில் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது அதை கேட்கறது இல்லை அது ஓடிக்கிட்டே இருக்குது சமைச்சிக்கிட்டு இருக்குது என்னான்னு கேட்டால் தனியாக இருக்க பயமாக இருக்குது டிவி ஓடிச்சுன்னு சத்தம் யாராவது இருக்காங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குமா மைண்டில் அப்படியோ டிவியை ஓட்டு விட்டு சிக்கி உள்ளே சமைக்கிறது ஏன்னா தனியாக இருக்க பயம் உண்மையிலேயே தனிமைதும் பயமின்மை அத்வைதம்தான் பயமின்மை எனக்கு வேறாக ஒன்று இருந்தால் தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணும் நான் மட்டுமே இருக்கேன்னு சொன்னால் உண்மையிலே அதுதான் அபயம்ங்கிறாங்க அபய சொரூபுறாங்க என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த சூன்யவாதிகள் அந்த அத்வைதத்தை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படிங்கிறார் காரணம் என்னான்னு சொன்னால் அதை புரியலை தெரிஞ்சுக்கிறல அதுக்குள்ளே போகிறதுக்கே பயம் எப்பயுமே ஒரு காரியத்தை ஒன்று முடியலேன்னு ஒருத்தனுக்கு செய்ய முடியலைன்னா அது இந்த சீச்சி பழம் புளிக்கும்னு சொல்லுவோம் பாருங்க இந்த தவி பார்க்குது முடியலை உடனே என்ன பண்ணுது அங்கே குறை சொல்லிட்டு வெளியே வந்துடுறது இவனுக்கு இந்த தனிமை அத்வைதம் நினைச்சாலே பயம் வந்துடுது அதனால் என்ன பண்ணுறா இவன் அதை ஒத்துக்கிறாமல் எப்பொழுதுமே சூன்யவாதிகள் பயத்துடன் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் இது இருபத்தி ஏழாவது சுலோகத்தில் சொல்லிவிட்டு இந்த அத்வைதிகள் பயத்துடன் தான் இருக்கிற சூன்யவாதிகள் பயத்துடன் தான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை கௌடபாதாச்சாரியர் மாண்டக்கிய உபனிஷத்தில் விளக்கியுள்ளார் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கௌடபாதாச்சாரியருடைய அந்த அவரும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அந்த கவ மாண்டிய உபனிஷத் காரிகையினுடைய சுலோகத்தை அப்படியே எடுத்து இங்கே அங்க என்ன சொல்லியிருக்காரு மாண்டிக உபநிஷத்தில்னு சொல்லி அவர் எப்படி பயத்தை அடைகிறாரன்னு சொல்லியிருக்காருங்கிறத இங்கே எடுத்து அப்படியே கொட்டேஷனாக கொடுக்குறார் அடுத்த சுலோகத்தில் கௌடபாதாச்சாரியாருடைய அறிமுகம் அதுக்கு அடுத்த அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிற கருத்தை சொல்ல போகிறார் இந்த சூன்யவாதிகள் மட்டுமல்ல அத்வைதிகளை தவிர மிற்ற எல்லோரும் பயத்தை அடைகிறார்கள் உண்மையான பயமின்மை இந்த அத்வைதிகளுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறத நிறுவனம் பண்ணுறாரு கவுடபாதாச்சாரியார் அதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தி அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போகிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா சூன்யவாதிகள் எப்படி இருக்கிறாங்க நிந்தனம் பண்ணுறாரு அவங்கள நிந்தனம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்குள்ளே நாம் நுழைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட நிந்தனை புத்தியில் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் எப்படி தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் இந்திரியங்களை நீருக்குள் பயன்படுத்தினால் எப்படி இந்திரியங்கள் சரியாக பயன்படுத்த முடியாதோ அப்படி வெறும் தர்க்கத்துக்குள்ள மூழ்கி புத்தியை பயன்படுத்துறதுனால தெளிவில்லாமல் இருக்கிறாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அத்வைதத்தை கண்டு பயப்படுகிறார்கள் எப்பொழுதும் பயத்துடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்லிட்டு அடுத்ததில் கௌடபாத் கெளடபாதாச்சாரியர் அறிமுகப்படுத்துகிறார் பொதுவாக அந்த பயம்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தண்டிப்பான்னு ஒரு பயம் இருக்கும் மனுஷனுக்கு இவன் அதர்மம் பண்ணால் தண்டிப்பாருங்கிற ஒரு பயம் மனுஷனுக்கு இருக்குது இவனால் அதர்மம் பண்ணாம இருக்க முடியலை அப்போ என்ன பண்ணுறான் அதர்மம் பண்ணுன்னா கடவுள் தண்டிப்பார் அந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லிட்டா அதர்மம் பண்ணிக்கலாம்ல அந்த கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறது அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட அதர்மம் பண்ணிக்கரலாம் அப்படி பண்ணுறா அவங்க இல்லையனு தப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஷாக்கு வேணும் கடவுள் இருந்தால் தண்டிப்பார் கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோமே அப்படி சொல்லி இல்லைன்னு சொல்கிறது அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ கடவுள் இல்லை பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் தானே தண்டிப்பார் பாவத்தை கொடுப்பார் புண்ணியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காகவே அதர்மம் பண்ணுவதற்காகவே கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் உண்டு இங்கே சூன்யவாதி அப்படிதான் ஒன்றுமே இல்லைங்கிறான் அது தப்பு அவன் பயத்தை அடைகிறான்னு சொல்கிறாரு படிக்கல இருபத்தி ஏழாசுவார்த்தம் பார்க்கலாம் மக்னஸ் யாப்தவ் மக்னஸ்ய ஆப்தவ் மக்னஸ்ய ஆப்தவ் ஆப்தவ்னா நீருக்குள்னு அர்த்தம் நீருக்குள் மக்னஸ்ய மூழ்கியவனுக்கு நீருக்குள் மூழ்கியவனுக்கு யதா அக்ஷாணி யதாக்சானின் யதா அக்ஷாணி யதான்னா எப்படி அக்ஷாணி இந்திரியங்கள் இந்த கண்ணு காது போன்ற இந்திரியங்கள் எல்லாம் விக்வலானி தெளிவில்லாமல் இருக்குமோ விக்வலானி நீருக்குள் மூழ்கியவனுக்கு எப்படி இந்திரியங்கள் தெளிவில்லாமல் இருக்குமோ ததா அப்படியே அவ்விதமே அஸ்யதீகி ததாசியதீகின்ற ததா அவ்விதமே அப்படியே அஸ்யதீகி அவர்களுடைய புத்தி இருக்கிறது நீருக்குள் மூழ்கியவனுக்கு இந்திரியங்கள் எப்படி தெளிவில்லாமல் இருக்குமோ அப்படியே அந்த சூன்யவாதியுடைய புத்தியும் தெளிவில்லாமல் இருக்கிறது அடுத்த பார்த்த அகண்ட ஏகரசம் அகண்டனா பிளவுபடாத ஏகரசம்னா அத்வைத வஸ்துவை பிளவுபடாத அத்வைத வஸ்துவை சுருத்வா கேட்டு கேட்டு அதை நிஷ்பிரச்சாராக புரிந்து கொள்ளாமல் நிஷ்பிரச்சாராகனா புரிந்து கொள்ளாமல் பிளவுபடாத அத்வைத வஸ்துவை கேட்டு அதை புரிந்து கொள்ளாமல் பிபேத்யதக பிபேத்யதகன்னா அதக பிபேதி அதகன்னா அந்த பிரம்மத்திடம் இருந்து பிபேதி பயத்தை அடைகிறார்கள் இங்கே சூன்யவாதத்தை நிந்தன மண்டர் அதில் சென்று விடக்கூடாதுங்கிறதுக்காக தெளிவில்லாமல் இருக்காங்க அதுக்கு உதாரணம் தண்ணிக்குள்ளே உள்ள மூங்கிக்கிட்டு காதியும் கண்ணியும் பயன்படுத்தினா எப்படி தெளிவு இருக்காதோ அப்படி தெளிவில்லாமல் இருக்காங்க தர்க்கத்துக்குள்ளே மூழ்கிறதுனால அவர்கள் அத்வைத தத்துவத்தை கேட்டு அது ஒன்றுமே இருக்குது அப்படின்னா அதை கண்டு பயப்படுறாங்களா அதனால் ஒன்றுமே இல்லைன்றாங்களா அந்த அத்வைத தத்துவத்தை கேட்டாலே அவங்களுக்கு பயம் இருக்குது அதனால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இதை வந்து யார் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் கௌடபாதாச்சாரியார் சொல்லு சொல்ல அடுத்த சுகத்தில் அறிமுகப்படுத்துறையாருங்களோ அதுக்கு அடுத்த சொல்ற இருபத்தி எட்டு படிக்கலாம் கௌடாச்சாரிய நிர்விகல் சமாதாவன்யோகினாம் சாகார பிரம்ம நிஷ்டானம் யமூச்சி கௌடாச்சாரியல் சவியோகினாரம் அத்தந்தம் பயமூச்சி அத்வைதமான பிரம்மத்திடம் மற்ற அனைவருக்கும் பயம் உண்டு என்பதை கௌடபாதாச்சாரியாரும் சொல்லியிருக்கின்றார் அந்த பயமானது சாதாரண பயமல்ல அளவு கடந்த பயம் அப்படிங்கிறார் கௌடபாதாச்சாரியார் யாருன்னு தெரியுமா முதல்ல அவர் யாருன்னு தெரியாது அதாவது சங்கரருக்கு தாத்தா குருன்னு சொல்லலாம் ஆதிசங்கரருக்கு ஆதிசங்கருடைய குரு வந்து குருவினுடைய குரு கௌடபாதாச்சாரியா சாதிசங்கருடைய குருவுக்கு குரு அவர் வந்து மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத் மந்திரம் இருக்குது பன்னெண்டு மந்திரம் தான் மிக சின்ன உபனிஷத்து ஆனால் பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய உபனிஷத் அந்த உபனிஷத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் காரிகை எழுதியிருக்கிறார் அதுக்கு எழுதின வியாக்கியானது காரிகைன்னு பேர் அந்த காரிகை வந்து நாலு அத்தியாயம் எழுதியிருக்கிறார் ஆகம பிரகரணம் வைதத்திய பிரகரணம் அத்வைத பிரகரணம் அலாதிசாந்தி பிரகரணம்னு சொல்லி நாலு அத்தியாயமாக பிரித்து அந்த பன்னெண்டு மந்திரத்துக்கு விளக்க எழுதியிருக்கிறார் கௌடபாதாச்சாரியர் அவருடைய சிஷியருடைய சிஷியர் தான் ஆதிசங்கரர் குரு கோவிந்த பகவத்பாதர்ங்கிறவர் சங்கரருடைய குரு அவருடைய குரு கௌடபாதாச்சாரியர் தாத்தா முறைன்னு வச்சுருங்க ஆதிசங்கர் இருக்குது கௌடபாதாச்சாரியோட பேரன்ன சங்கரன்னு வச்சுக்கலாம் குரு பரம்பரையில் அவர் அந்த க மாண்டீக்கிய உபனிஷத் படித்தீங்கன்னா அப்படி ஒரு விளக்கம் வேதாந்தம் படிக்கணும்னு மாண்டுவியம் படிக்கணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ விளக்கம் இருக்கு சின் பன்னெண்டு மந்திரம்தான் இந்த கௌடபாதாச்சாரிய விளக்கன்னு அதில் விரிவாக இருக்குது அவரே சொல்லியிருக்கிறாரு எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா இந்த அத்வைத பிரம்மத்தை கண்டு பயம் கொள்ளுகிறார்கள் அளவற்ற பயம் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறார் மற்ற யோகிகள் பயப்படுகிறார்கள் அப்படிங்கிறார் பொதுவாக கடவுள்கிட்ட பயம் இருக்கணும் பயம் இருந்தால்தே முதல்ல இந்த ஆன்மீகத்துலேயே வர முடியும் இது சாதாரணமாக வேதாந்தமெல்லாம் புரிஞ்சு நல்லா கேட்டு அப்படியே இது ஊறியாச்சின்னு எந்த பயம் இருக்கக்கூடாது வராது சாகரமாக இறந்துட்டு போகிறேன் இப்போவா எப்போ என்னை கூட்டு போகிற தயாராக இருக்கணும் மரண பயமும் கிடையாது நக்கீரன் சிவபெருமான பார்த்து பயன்தாரா எற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என்னாரு நீ சிவனாக கூட இருந்துருப்போம் நான் சொல்கிறது இவ்வளோ தான் நீ என்ன பண்ணுன்னார்ல சுட்டு எரித்தார் பயப்படலையே அதுதான் அந்த போல் கடவுளை கண்டு கூட பயப்படணும் ஆரம்பத்தில் தர்மத்துக்காக அதர்மத்தை கண்டு பயப்படணும் பிறகு வந்து தத்துவத்தில் ஊர்னப்பிறகு தப்பு அதர்மத்து போகமாட்டான் இயல்பாகவே போகாது அதர்மத்துக்கு போகாது பிறகு எது நடந்தாலும் என்ன ஆனாலும் இவனுக்கு பயங்கிறதே வராது எல்லாம் பிரம்மனுங்கிற புத்தி வந்துடும் என்ன சொல்கிறார் அளவற்ற பயத்தை மற்ற யோகிகள் அடைகிறார்கள் அப்படிங்கிறார் சுந்தரர் கூட பார்த்தீங்கன்னா சிவலோகத்தில் இருக்கார் அவருடைய புத்தி தடுமாற்ற வந்தவுடனே மீண்டும் பறக்கிறதுக்காக அவர் அனுப்புகிறாங்க பயப்புறாரு இதை வந்து ஆட்கொள்ளணுங்கிறார் திருப்பி ஏன்னா இங்கே இருக்க பயம் அவருக்கு இந்த அத்வயத்தில்னா பிறவாமை வேண்டும்னு வழிபடுவோம் வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும் இந்த அத்வைதி என்ன சொல்லுது நீ எத்தனை பறக்க வச்சுக்க எனக்கு என்ன கவலை இல்லைமோ பிறப்புங்கிறதே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா நீ பறக்க வச்செண்ண பறக்காட்டி என்ன இறந்தெண்ண இறக்காட்டி என்ன எதை பற்றியும் கவலை இல்லை அப்படி ஒரு அத்வைத தத்துவத்தில் இந்த பயம் இன்மை வருமா மற்ற யோகிகள் எல்லாரும் பயப்படுறாங்கிறார் நிர்விகல்பான பிரம்மனிடத்தில் எல்லாரும் பயப்படுகிறார்கள் அப்படிங்கிறார் அத்வைதிகளை தவிர அனைவருக்கும் பயம் உண்டு எப்படிப்பட்ட பயம் அளவு கடந்த பயங்கிறார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நடந்தாலும் பயம் இருக்கும் நடக்காட்டாலும் பயம் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸில் லாபம் வந்து லாபமே வரலேன்னு வச்சுக்கோங்க வராது இல்லைன்னா நினச்சி ரொம்ப லாபம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்க அப்பையும் பயம் வரும் என்ன பயம் தெரியுமா கண் திருஷ்டியாகுமோன்னு பயம் இல்லாட்டி இந்த சொத்தை எவனால் எடுத்துகிட்டு போயிடுவானுங்கிற பயம் வரும் சம்பாதிச்சா சம்பாதிக்கலேன்னு பயம் சம்பாரித்தப்பறம் அதை பாதுகாக்க முடியலையங்கிற பயம் எதற்கெடுத்தாலும் எல்லா விஷயத்துலையும் ஒரு மனுஷனுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறார் இது சாதாரண மனிதன் அல்ல எல்லா யோகிகளுக்கே உண்டு சகுன பிரம்மத்தை வழிபடக்கூடிய அத்தனை யோகிகளுக்கு கூட இந்த பயம் இருக்குது அத்வைதிகளை தவிரங்கிறார் எல்லா மக்களுக்கும் பயம் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் பயம் அப்படிங்கிறார் சில பேருக்கு இந்த பாம்பை கண்டா பையன் பள்ளியை கண்டா போயம் பூச்சியை கண்டா பையன் இந்த சூடை அணைஞ்சு போச்சுன்னா தீபம் காட்டுவாங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா சூடம் காட்டிக்கிட்டு இருக்கமா அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க ஐயோ இன்னைக்கு என்னமோ ஆகிப்போச்சு இதுக்கு ஒரு பயம் பூனை குறுக்க போச்சுன்னா அதுக்கு ஒரு பயம் இருக்கா இல்லையா அத்வைத்தி அதை கண்டு பயப்படவே மாட்டான் எதை கண்டும் பயப்பட மாட்டாங்கிறார் இவனுக்கு எதுக்கெடுத்தாலும் பயம் இருக்கு இருக்கா இல்லைங்களா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வச்சா பயம் ஆஞ்சநேயர் இப்படி பழைய தூங்கின மாதிரி வைக்கக்கூடாது கீதா உபதேச படம் வச்சக்கூடாது சண்டை வந்துடும் என்னென்ன பயமெல்லாம் இருக்குது மக்களுக்கு இருக்கா இல்லைங்களா கீதா உபதேச படம் வச்சா பயம் இருக்குது சில பேருக்கு ஏன்னா கீதை முடிஞ்சவுன்னா போர் நடந்துச்சான் அதனால் சண்டை வந்துடுமா இந்த ஆஞ்சநேயர் படத்தில் இந்த ஆஞ்சநேயர் வைக்கலாம் அந்த ஆஞ்சநேயர் வைக்கக்கூடாது இப்படி ஒரு பயம் இருக்குது எதுக்கெடுத்தாலும் பயம் அளவு கடந்த பயம் அத்வைதிகளை தவிர அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அளவு கடந்த பயம் இருக்கிறது இங்கே கெளடபாதாச்சாரியரும் பயம் உள்ளது அத்வைதிகளை தவிர மற்றவர்களுக்கு பயம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறாருங்கிறத கருத்தை மட்டும் சொல்கிறாரு அந்த பயம் என்ன பயம் இல்லைங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போம் இங்கே வெறும் அறிமுகம் மட்டும் மண்டர் எப்படிப்பட்ட பயம் அளவு கடந்த பயம் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அவ்வளோதேங்க கருத்து அடுத்த ஸ்லோகத்தில்தான் அந்த பயம் இன்மை எப்படிங்கிறத பற்றி வளர்க்குறாரு இதில் வெறும் அறிமுகம் மட்டும் சொல்லிடுறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் கவுடாச்சாரியா நிர்விகல்பே நிர்விகல் என்ன வேற்றுமையற்ற சமாத சமாதா அந்ய யோகினாம் சமாதவ் அந்நியோகினாம் சமாதவுன பிரம்ம விஷயத்தில் வேற்றுமையற்ற பிரம்ம விஷயத்தில் அந்ய யோகினாம் மற்ற யோகிகளுக்கு சாகார ரெண்டாவது வரி முதல் வார்த்தை பிரம்ம பிரம்மத்தில் நிஷ்டானாம் நிலை பெற்றவர்களுக்கும் அத்தியந்தம் அளவு கடந்த அத்தியந்தம் அளவு கடந்த பயம் பயம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் யாரு கவுடாச்சாரிய முதல் வார்த்தை கவுடாச்சாரிய பகவத் பாதர் சொல்லியிருக்கிறார் கெளடாச்சாரிய கௌட பாதாச்சாரியர் கௌட பாதாச்சாரியார் ஊச்சிரே சொல்லியிருக்கிறார் பயம் ஊச்சியரே ரெண்டாவதுல கடைசி வார்த்தை பயம் இருக்கிறது என்று ஊச்சிரே சொல்லியிருக்கிறார் யார் கவுடாச்சாரியா முதல் வரியில் முதல் வார்த்தை அதாவது வேற்றுமையற்ற பிரம்ம விஷயத்தில் மற்ற யோகிகளுக்கும் உருவத்துடன் கூடிய சகுண பிரமத்தில் நிலை பெற்றவர்களுக்கும் அளவு கடந்த பயம் இருக்கிறது என்று கௌடபாதாச்சாரியர் சொல்லி இருக்கின்றார் அத்வைதிகளை தவிர்டர் உருவ வழிபாடு பண்ணுறவங்களுக்கும் பயம் உண்டு யோகிகள் நிறைய யோகம் இந்தலாம் சாதனையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய சாதனை பண்ணி சித்திகளுக்காக பண்ணுற அவங்களுக்கும் பயம் இருக்குது எல்லோருக்குமே அளவு பயம் இருக்கிறது இதை கௌடபாதாச்சாரியார் மாண்டூக்கிய காரிகையில் சொல்லியிருக்கிறார் அதை எப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறது அடுத்த சுலோகம் அது ரொம்ப முக்கியமான சுலோகம் அந்த சுலோகத்தை அப்படியே இங்கே கொடுக்குறாரு கௌடபாதாச்சாரியார் சொன்ன சுலோகத்தை அப்படியே இங்கே சொல்லி விளக்க சொல்கிறாரு அதை பார்க்கலாம் இருபத்தி ஒம்பதாவது ஸ்லோகம் அஸ்பர்ஷயோகோ நாம் ஐஷம் துர்சிநோபிப்பதே அபயர்சயப்பிப்பதீ அபயே பயதர்சின இங்கே ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறார் அஸ்பர்ஷ யோகம் அப்படிங்குற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறார் அஸ்பர்ஷ யோகம் இந்த யோகம் மிகவும் கடினமானது அப்படிங்கிறார் யாருக்கு கடினமானது அத்வைதிகளை தவிர மற்ற எல்லா யோகிகளுக்கும் கடினமானது அதனால் அபயமான பிரம்மனிடத்தில் பயத்தை அடைகிறார்கள் இங்கே அஸ்பர்ஷ யோகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இந்த யோகம் கடினமானது சாதாரணமானதில் கஷ்டமானது எல்லா யோகிகளுக்குமே கஷ்டமானது அதனால் என்னென்னா அபயமான பிரம்மனிடத்தில் பயத்தை அடைகிறார்கள்னு சொல்லி இந்த மாண்டூக்கிய உபனிஷத் காரிகையில் சொல்லியிருக்கிறார் முதல்ல அஸ்பர்ஷ யோகம்னா என்னென்னு பார்க்கணும் இது மாண்டுவீக்கிய காரிகை மூணாவது அத்தியாயத்தில் அத்வைத பிரகரணத்தில் முப்பத்தி ஒம்பதாவது காரிகையாக வருது இந்த ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பதாவது காரிகை மாண்டிக்ய உபனிஷத் அத்வைத பிரகரணம் முப்பத்தி காரிகை அது அப்படியே இங்கே கொடுத்துருக்காரு அஸ்பர்ச யோகோ வைநாம அப்படிங்கிறது இங்கே நாம ஏஷன் இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வரு சர்வ யோகினாமன் இருக்குங்க அங்கே யோகிபீன் இருக்குது சர்வ யோகிபீன் இந்த ரெண்டு வார்த்தையில் சின்ன வித்தியாசம் அப்படியே அந்த சுலகம் இங்கே வருது முதல்ல அஸ்பர்ஷ யோகம்னா என்னென்னு பார்க்கணும் அஸ்பர்ச யோகம்னாலே ஆத்ம ஜானம்னு அர்த்தம் ஆத்மாவை பற்றிய அறிவுக்கு அஸ்பர்ச யோகம்னு ஒரு பேர் இருக்குது ஸ்பர்சம்னு என்ன அர்த்தம் தீண்டுதல்னு அர்த்தம் தொடுதல்னு அர்த்தம் ஸ்பர்ஷம்னா தொடுதல் தீண்டுதல் அஸ்பர்சம்னு தொடாதது தீண்டாதது எதனாலும் தீண்டப்படாதது எதனாலும் தீண்டப்படாதது எது பிரம்மன் ஒன்று தான் எதனாலும் தொடப்படாதது எந்த துயரமும் அதை தீண்டாது இந்த உடம்பும் தீண்டாது மனமும் தீண்டாது எதனாலும் தீண்டப்படாத ஒரு வஸ்து எது இருக்குன்னா அது ஆத்மா அதை பற்றி அறிவுதான் அஸ்பர்சோகம் ஆத்மாவை பற்றிய ஞானத்துக்குத்தான் அஸ்பர்ஷ யோகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன் இங்கே அஸ்பர்ஷம்னு சொல்கிறாங்க பார்க்கணும் அதாவது யோகம்னா இணைப்பது இங்கே பிரம்மத்துடன் நம்மை இணைப்பது கர்மயோகம் பக்தி யோகமெல்லாம் பிரம்மத்தோடு இணைக்காது கர்மயோகம் பக்தி யோகமெல்லாம் நம்மளுக்கு தகுதியை கொடுக்கும் ஞான யோகம் ஒன்று தான் இந்த பிரம்மத்தோடு நம்மளை இணைக்கும் பிரம்மத்தோட சேர்த்து வைக்கிறது எது ஞான யோகம் தான் கர்மமோ பக்தியோ பக்குவத்தை கொடுக்கும் அந்த ஞானத்தை புரிகிறதுக்கு உண்டான தகுதியை கொடுக்கும் இந்த ஞான யோகம் ஒன்று தான் அதை கொடுக்கும்னு சொல்கிறார் அதாவது எதனாலும் தீண்டப்படாது அப்படிங்கிறத கருத்தை பார்க்கணும் தீண்டுவதற்கு இனி ஒரு வசதி இல்லை ஏகம் ஏவம் அத்விதியு பார்த்துட்டோம் இப்போ நான் தொடணும்னா இன்னொரு பொருள் இருக்கணும் என்ன ஏதாவது டச் பண்ணால் ஒன்று இருக்கணும் இது ஒன்று மட்டும் இருக்கும்போது எது திண்ட முடியும் திண்ட முடியாது ஒரு இடத்துல உமனிஷர் சொல்லுது பிரபஞ்சோபசமம் பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லும்போது எங்கு பிரபஞ்சம் இல்லையோ பிரபஞ்சம் என்னென்ன இந்த பார்க்குற எல்லாம் இதெல்லாம் எங்கு இல்லையோ அது பிரம்மன்றது ரெண்டு முன்னாடி இருக்கு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அறிவுனால் நீக்க முடியும் இல்லை அறிவுனால் நீக்கணும்னா இந்த பிரபஞ்சம் இல்லாமல் பார்த்தா இது பிரம்மன் பாட்டு ஏற்கனவே படிச்சிருக்குமே திருமந்திரத்தில் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானைன்னு படிக்கிறோம் மரத்தை பார்க்கும் பொழுது யானை தெரியாது யானை எங்கே இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மரந்தேன் தெரியும் யானையை பார்க்கலாம் மரம் தெரியும் மரத்தை பார்த்தா யானை தெரியாது பிரபஞ்சத்தை பார்த்தா பிரம்மன் தெரியாது பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடையில பிரபஞ்சம் இல்லைங்கிற புத்தி இருந்தால் பிரம்மன் தான் மனசு பேரும் இதுதான் வந்து இந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம்ங்கிறார் இந்த ஞானம் இந்த பிரம்மன் உடலினாலும் தாக்கப்படுவதில்லை உடலினாலும் தீண்டப்படுவதில்லை எந்த விஷயத்தினாலும் தீண்டப்படுவது இல்லை இது தீண்டப்படாத ஒரு வஸ்துவாக இருக்கிறது சாட்சியாக இருக்கிறது முண்டகோ மனுஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கும் இரண்டு பறவைகள் இருக்கான் ஒரு மரத்தில் ஒரு பறவைகள் கணிகள்லாம் சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இனியோர் பறவை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் தனியாக எதனாலும் தீண்டப்படாமல் அப்படி தனியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் இந்த ஆத்மா எதனாலும் தீண்டப்படாமல் சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வரும் அந்த மந்திரம் நாம் அந்த உலகத்தில் இருக்கலாம் உலகத்தில் இருந்தால் தான் வாழவே முடியும் ஆனால் தீண்டாமல் இருக்கணும் எப்படி தாமரை இலை தண்ணீர் போலேன்னு சொல்லலாம் தண்ணீர் தாமரை வளருமா இலை உயிரோடு இருக்க முடியுமா தண்ணீரில் தான் தாமரை இலையே இருக்கும் இருந்தாலும் என்னது தீண்டாமல் இருக்குது படகு நீர் படகு போக முடியுமா நீர்ந்தாலும் படகே போக முடியும் அதுக்காக நீரை கொண்டு போய் உள்ளே விட்டால் படகு மிங்கி போயிடும் உலகத்தில் வாழணும் இந்த உலகத்தில் இருக்கணும் அது தீண்டாமல் இருக்கக்கூடிய யோகத்தை தருவது தான் இந்த ஆத்ம ஜானம் இந்த பிரம்ம ஜான்கிறார் நாம் இந்த உலகத்தில் ரெண்டு விதத்தில் சம்மந்தம் வைக்கிறோம் எப்படின்னா இந்த தீண்டுதல் சம்பந்தங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று உடலோட மனசோட இன்னொன்று பொருள்களோட இந்த உடலையும் மனசுலையும் நம்ம சம்பந்தம் வைக்கும்போது நான்கிற அகங்காரம் வந்துடுது இங்கே அகங்காரம் வந்துடுது உடலில் செய்கிறதையும் மனசில் செய்கிறது நான் செய்கிறேன்னு சொல்கிறோம் உடலையும் மனசையும் நான் எப்போ நினைக்கிறோமோ அப்போ அகங்காரம் வந்துடும் பிறகு பொருள்கள் இது என்னுடையது இது சம்மந்தம் வைக்கிறேன் அதை என்னுடையதுன்னு சொல்ல மாட்டேன் இதை என்னுடையதுன்னு சொல்லுவேன் இங்கே எனக்கு சம்மந்தம் வந்துடுச்சு அதில் சம்மந்தம் இல்லை அந்த உடம்புல எனக்கு சம்பந்தம் இல்லை அதை என் உடம்புன்னு சொல்ல மாட்டேன் இதை என்னுடைய உடம்புங்கிறேன் என்னுடைய மனசுங்கிறேன் இந்த உடம்பையும் மனசையும் என்னுடையதுன்னு விட்டுட்டு நான் வேறு சொல்கிறேன் நான் சொல்லும்போது அங்கே ஒரு சம்பந்தம் அகங்காரம் என்னுடையதுன்னு நம்ம எந்த ஒரு வஸ்துவ சொன்னாலும் மமகாரம் வந்துடுது இந்த அகங்காரம் மமகாரத்தை நீக்கிறது இந்த வேதாந்தமே இந்த ரெண்டு சம்பந்தம் தான் நம்மகிட்ட இருக்குது இந்த ஆத்ம ஜானம் என்ன பண்ணுமா இந்த ரெண்டு சம்பந்தத்தையும் தொடச்சிருக்கு அது இல்லாமல் பண்ணும் தீண்டாது சம்பந்தம் இல்லாமல் ஆக்குங்கிறார் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் உயர்ந்த உலகம் புகங்கிறார் யான்னா நான்னான்னு சொல்கிறது எனதுன்னா என்னுடையதுன்னு சொல்கிறது ஒன்று நான் செஞ்சேம்பான் இல்லாட்டி என்னுடையதுன்னு சொல்லுவோம் அது ரெண்ட தவிர எதா பண்ணுறோமா இந்த ரெண்டும் போகணும்பாங்க வல்லுவர் வரலாக சொல்லிட்டார் யான் எனது யான்னா நான்கிறது எனதுனா என்னுடையது எனும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் போகும் அவன் தான் அந்த மோட்சத்தை அடைகிறாங்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் முதல் ஒட்டாத குரல் எந்தெந்த பொருள் வந்து விலகியிருக்கியோ அந்தந்த பொருள் உனக்கு துக்கம் கிடையாதுங்கிறார் இது தீண்டப்படாமல் இருக்கு எதனோடும் சம்பந்தப்படாமல் இருக்குது எல்லாத்துலேருந்து விலகியிருக்கு பிரம்மன் அது நான் புரிஞ்சுக்கிட்டா உனக்கு எந்த விதமான சம்சாரமோ துக்கமோ வராது அப்படிங்கிறார் ஏதாவது என்னை சுற்றி ஆயிரம் பேர் இருக்காங்க இருக்கும்போது நான் மட்டுமே இருக்கேங்கிற புத்தி இருக்கும் நான் மட்டுமே உண்மையாக இருக்கேன் நிச்சயம் எல்லாம் பொய்யாக இருக்கு நாமருபமாக இருக்கிற புத்தி வர்றதுங்கிறது இந்த வேதாந்த ஜானத்தினால்தான் அப்படியெல்லாம் இருந்துச்சின்னு சொன்னால் துயரம் நம்மை தொடாது நான் அசங்கமாக இருக்கின்றேன் என்ற ஞானம்தான் என்ன பண்ணுமா நம்ம எல்லா துயரத்திலேருந்தும் காப்பாற்றுங்கிறார் இப்போ ஒரு கார் இருக்குது வாடகைக்கார் வச்சுருக்கோம் காரில் போகிறோம் கார் வந்து என்னுடைய காரா யார் யார் வாடகைக்கார் டிரைவர் வேறு டிரைவர் எதோ கம்பெனியிலேருந்து கேட்டுக்கு வந்துருக்கோம் ஒரு வண்டியில் போய் இடிச்சுட்டான் என்ன பண்ணுவோம் ஒரு இடிச்சிட்டான் பெரிய கஷ்டம் வருமா ஏதோ சீக்கிரம் போக முடியலேன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம வண்டி இடிச்சிருச்சு வண்டியில் கிராட்சி விழுந்துருச்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இருக்குமா இருக்காதா ஏன் கஷ்டமாக இருக்காங்க சம்பந்தம் வச்சாச்சு என்னுடைய இதுங்கிறாங்க என்ன வந்துருச்சு ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் வீட்டில் திடீர்னு ஒரு கிராக் விழுந்துருச்சு வீட்டுக்காரரை கூட சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் நம்ம வீட்டில் கிராக் விழுந்துருச்சுன்னா நம்ம மூளையிலே கிராக் விழுந்த மாதிரி கவலை வந்துடும் இன்ஜினியர் எப்படி கட்டினாரோ என்ன கோட்டை விட்டாரோ அது விட்டாரோ ஏன்னா இங்கே சம்பந்தம் வந்துருச்சு நம்மகிட்ட நம்ம பிள்ளை வந்து ஒரு தப்பு செய்துன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்த பிள்ளை ச கஷ்டம் சப்பிச்சின்ச்சின்னா சந்தோஷப்படுவோம் பக்கத்து வீட்டு பிள்ளை இருந்தால் ஏன்னா இங்கே சம்பந்தம் நம்ம பிள்ளை வந்து நல்ல மார்க் வாங்கி பரிசு வாங்கிச்சுனா சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பிள்ளை மார்க் வாங்கிச்சின்னா பொறாமல் வரும் காரணம் சம்பந்தம் அந்த தொடர்பு தீண்டப்படுவது நான் எனதுங்கிற இங்கே என்ன வந்துடுது இந்த ஞானம் பிரம்மங்கிற ஞானம் வந்துச்சுன்னா எதனாலும் தீண்டப்படாமல் இருக்கும் அந்த ஞானம் வருங்கிறார் இது எதனாலும் தீண்டப்படாதது அப்படிங்கிறார் அதாவது எந்த எப்படியும் வாழலாம் ஆனால் அதில் வந்து ரொம்ப டச் இல்லாமல் அதனோட புத்தியில் புரிஞ்சுக்கிட்டு இது வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு கஷ்டமே வராது இதனுடைய தன்மை எவ்வளவு தான் இருக்கும் அப்படிங்கிற அறிவோடு வாழ்ந்தால் இந்த பிரம்ம ஜானத்தோடு வாழ்ந்தால் நம்மளுக்கு துயரமே வராதுங்கிறார் ஓஷாவோட ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு சிஷ்யரை ஒரு குரு வந்து ஒரு அரண்மனைக்கு நீ பாடங்கத்துக்கு போகணும்னு அனுப்புகிறார் அங்கே போனால் ஆடல் பாடல் பாட்டு சுகம் அப்படியே பயங்கரமாக இருக்குது இரண்டாவது இருக்குன்னு அறிவு இல்லையா நம்ம குருநாத இருக்குது இங்கே வந்து நான் என்ன தான் பாடத்தை கற்றுக்கிறதுன்னு போகிறார் ராஜா வந்து அவருக்கு எல்லாம் கொடுக்குறாரு அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் போகங்கள் நல்ல உணவு எல்லாம் கிடைக்கிது இங்கே இருந்தாலும் நம்ம சரிப்பட்டு வராது ஏதோ சொல்லிவிட்டார் வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் தங்கிட்டு போகலான்னு இருந்தாராம் ராஜா இப்போ பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிறாரு இது அரண்மனை இப்படித்தான்ப்பா இருக்குங்கிற ராஜா சரி நான் கிளம்புறேங்கிறேன் இருந்துட்டு காலையில் போங்கிற காலையில் ஒரு ஆற்று குளிக்க போனாங்கலாம் குளிக்கப்போன உடனே ரெண்டு பேரும் அவன் ராஜாவும் அந்த சிஷ்யரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அரண்மனை தீப்பிடித்து எரியுது இவர் ஓடி இருக்கார் யார் அந்த சிஷியர் அந்த குரு அனுப்பிச்சிட்ட சிஷியர் ராஜா குளிச்சுக்கிட்டே இருந்தாரான் எங்கேப்பா அவர் தீப்பிடிக்கி தீப்பிடிக்கிறாரான் நீங்கள் என்ன இருக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்துருக்காரு இவருவாட்டு குளிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஏன்ப்பா ஓடுற என் துணியெல்லாம் அங்கே இருக்குது அது எரிஞ்சு போக எடுக்க ராஜா அவர் பாட்டு இருக்கார் இன்னும் உங்களுக்கு பயம் அது எரியுது அது ஏன் அரண்மனை இல்லைப்பா எனக்கு முன்னாடி இன்னும் கட்டி வச்சாங்க இப்போ எரியுது என்ன பண்ணுறது அப்போதான் புரிஞ்சாவிற்கு இவர் அரண்மனையில் வாழ் எனக்கு முன்னாடி எரிஞ்சி நான் இல்லாட்டால் இருக்கும் இல்லாட்டி திருப்பி வந்து கட்ட போகிறாங்க இப்போ எரியுது அவ்வளோதான் அரண்மனையில் அந்த சுகத்தோடு வாழ்ந்தால் ஒட்டாமல் இருந்தார் அவர் இவருக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்காரு அங்கே அதை எடுக்க ஓடுறாரு அது எரிஞ்சு போயின்னு சொல்லிவிட்டு எங்கே அந்த ஒட்டுறது ஒட்டாதுங்கிறது அறிவில்தே இருக்குது இந்த புத்தியோடு நீ எப்படி வாழ்ந்தாலும் இது அஸ்பர்ஷ யோகம் தீண்டப்படாத யோகம் கூட இன்னும் அதை வளர்க்குறாரு இதில் வந்து எப்படியெல்லாம் வருது என்னென்ன பயம் வருது இது எவ்வளோ கஷ்டமானது அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தில் வளர்க்குறாரு வீதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ஹி ஹரி ஓம் ஆதிகுருநாதீக்கி ஜை